அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கழுதையின் மீது நபி அணிஹி வசல்லம் அவர்களின் அமர்ந்திருந்தேன் அப்போது தன் அடியார்களிடம் அல்லாஹுவின் உரிமை என்ன என்பதையும் அல்லாஹுவிடம் அடியார்களின் உரிமை என்ன என்பதையும் நீர் அறிவீரா என்று நபிஹா அணிஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாகவும் அவனது தூதரமை மிக அறிந்தவர்கள் என்று நான் கூறினேன் அடியார்களிடம் இறைவனின் உரிமை என்பது அவனை அவர்கள் வணங்க வேண்டும் எதையும் அவனுக்கு இணை வைக்காதி அல்லாஹுவிடம் அடியார்களின் உரிமை என்பது தனக்கு எதையும் இணை வைக்காதவனை அவன் வேதனை செய்யாமல் இருப்பதாகும் என்று நபி சொல்லாஹுல்லாம் அவர்கள் கூறினார்கள் இறை அவர்களே இந்த அவர்களிடம் இச்செய்தியை கூறி வேண்டாம் உடனே அவர்கள் நற்செயல் புரியாமல் அதன் மீது நம்பிக்கை வைத்து விடுவார்கள் என்று கூறினார்கள்